வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு லூசியானாவில் நியூ ஆர்லன்ஸ் நகரில் பெரும் தீ பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியின் அவசானோ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மிக்கி மவுஸ் கார்ட்டூன் துணுக்குகளாக முதன் முதலாக வெளிவரத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாநிலத்தில் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் ஏற்பட்ட காட்டு தீயினால் எழுவத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹென்ரி ஃபோர்டு பிளாஸ்டிக்கால் ஆட்டோமொபைல் வாகனத்திற்கு காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கல்கத்தாவில் இந்து முஸ்லீம் கலவரம் மூண்டதில் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கானாவில் இராணுவ புரட்சி இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எத்தியோப்பியாவில் பயணிகள் ரயில் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 428. பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாயேஜர் 2 விண்கலம் எடுத்த அனுப்பிய படங்களை ஆராய்ந்து ஸ்டீபன் பி சினோத் என்ற வானவியலாளர் யுரேனஸ்கோலின் பத்தாவது பதிமூன்றாவது பதினான்காவது சந்திரன்களை கண்டுபிடித்த அறிவித்தார் இனி இன்னாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மெல்வின் ஜோன்ஸ் அரிமா சங்கத்தை தோற்றுவித்த அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு எம் ஜி இந்திய நாடக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆனந்த சமரகோன் சிங்கள இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏரம்பு சுப்பையா ஈழத்து பரதநாட்டிய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் பாலச்சந்திரன் தமிழக கல்வியாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகேஷ் சர்மா இந்திய விண்வெளி வீரர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அலெக்சாண்டர் பப்போ ரஷ்ய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாய்ஸ் ஐரிஸ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹென்ரி லாங் லவைஸ் துருக்கிய பிரான்ஸ் வரலாற்றாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிவகுருநாதன் ஈழத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அஞ்சலி தேவி தென்னிந்திய திரைப்பட நடிகை இன்னாலின் சிறப்புகள் டோகோ விடுதலை உலோகிரினால் உலோகிரி நாள் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேச போன்ற இந்திய மாநிலங்களில் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை